அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனத்து கண்மா சில நாதல் அனைத்தரன் ஆக்குல நீர அரண் வலியுறுத்தல் என்கிற தலைப்பிலே அமைந்திருக்கின்ற இந்த அதிகாரத்திலே திருவள்ளுவர் முதல் குரலிலே அறத்தினுடைய பிரயோஜனத்தை சொன்னார் இரண்டாவது குரல்ல அறம் வேண்டும் அறத்துக்கு மாறா நடக்க கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணினார் எப்படியெல்லாம் நாம் அறம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அறம் செய்ய வேண்டும் விடாமல் செய்யணும் எந்த வழியிலெல்லாம் அறம் செய்ய முடியுமோ அந்த வழியிலெல்லாம் அறம் செய்யணும்னு சொன்னார் இப்போ அறத்தினுடைய நோக்கத்தை சொல்கிறார் நாம் பண்ணுற புண்ணிய காரியங்களுடைய நோக்கம் பெயர் புகழ் வாங்கிறதுக்காக இருக்கக்கூடாது இவன் நல்ல காரியம் செய்கிறான் பத்து பேர் என்ன புகழணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடாது ஆடம்பரத்துக்காக செய்யக்கூடாது பேர்புகழுக்காக செய்யக்கூடாது அப்படி பேர்புகழுக்காக செய்தால் அது பிரயோஜனத்தை கொடுக்காது அறத்தினுடைய பயனை கொடுக்காது அப்படின்னு இந்த குரல்ல சொல்றார் மனத்து கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் சொன்னா செய்யக்கூடிய எல்லா அறங்களினுடைய நோக்கம் மனம் தூய்மை அடைவதற்காகத்தான் இதத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார் கீதையிலையும் மன தூய்மைக்காக செயல் புரிய வேண்டும் லௌகிக்க விஷய பலன்களுக்காகவோ அல்லது புகழுக்காகவோ செய்யக்கூடாது பெரும்பாலான மக்கள் பொருளாதார முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் இதற்காகத்தான் இந்த ஆன்மீக பூஜை வழிபாடுகளை எல்லாம் செய்கிறார்கள் உலகியல் காரியங்கள் வேற நம்ம விவசாயம் செய்யறது வியாபாரம் பண்றது அதெல்லாம் வேற ஆனால் இந்த ஆன்மீக செயல்களைத்தான் நாம் அறம்னு சொல்கிறோம் நாம் செய்யக்கூடிய லௌகிக செயல்கள்லையும் கூட ஈஸ்வரனுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற பாவனையோட பண்ணினா அதுவும் அறம்தான் அந்த எண்ணங்கள் அறமாக மாறும் ஆனால் இங்க அனைத்து அறண் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் சில பேர் சொல்லுவாங்க மனசு சுத்தமாக இருந்தா போகிறோம் தர்மம்ங்கிறது அவ்வளோதான் அப்படி அர்த்தம் இல்லை இந்த குரலுக்கு நாம செய்யக்கூடிய எல்லா புண்ணிய செயல்களுடைய நோக்கம் மனம் தூய்மையாக வேண்டும் என்பதற்கு தான் மனத்து கண் மனதில் மாசு இளநாதல் மாசு என்றால் அழுக்கு என்ன அழுக்கு நான் விருப்பு வெறுப்பு பொருளாச பொருட்பற்று பொறாமை அடக்கம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கர்வம் பிடிச்சிருக்கிறது இதெல்லாம் தான் மனசினுடைய அசுத்தம் மாசுகள் ஆகவே இந்த மாசுகள் இல்லாமல் மனசை நாம் வச்சுக்கணும் அதுக்கு நாம் அறிவுபூர்வமாக முயற்சி பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்களில் என்னெல்லாம் புண்ணிய செயல்கள் சொல்லி இருக்கிறதோ அதையும் நாம் செய்ய வேண்டும் ஆகவே அனைத்து அறன் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் ஆக்குல நீர பிற பிறன்னு சொன்ன மற்றவை எல்லாம் அதாவது மனசு சுத்தமாகணும்னு நினைக்காம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஆக்குல ஆக்குலன துக்கம்னு அர்த்தம் கவலை இதத்தான் ஆக்குலம் வியாக்குலம் அனுகூலம்லாம் சொல்றோமே இந்த ஆக்குலங்கிறது சம்ஸ்கிருதத்தில் துன்பம் உல்லாச நிராகுலன்னு அருணகிரிநாதர் சொல்றார் துன்பம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் நிராகுலன்னு ஆக்குலன்னு சொன்ன துயரம் துக்கம் துன்பம் அப்படின்னு எல்லாம் அர்த்தம் அகப்பிர ஆகுல நீர மனசை சுத்தமா வச்சுக்கணுங்கிற நோக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் துன்பத்தைத்தான் அதிகமாக கொடுக்கும் எனவே அறத்தினுடைய நோக்கம் மனம் தூய்மை அடைய வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த குரலினுடைய பொருள் மேலும் சில கருத்துக்களை நாளை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை சார்ந்திருப்போம்